வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா முடியுமானால் பிறரை விட அறிவாளியாக இரு ஆனால் அதை அவர்களிடம் கூறாதே ஆம் முடியுமானால் பிறரை விட அறிவாளியாக இரு ஆனால் அதை அவர்களிடம் கூறாதே என்கிறார் செஸ்டோபீல்ட் நன்றி வணக்கம்